அவர்கள் தங்களின் தோடர்களில் பிந்தி வர கண்டார்கள் அப்போது அவர்களிடம் நீங்கள் ஜமாத்திற்கு முந்துங்கள் என்னை பின்பற்றுங்கள் உங்களுக்கு பின் வந்தோர் உங்களை பின்தொடரட்டும் தொடர்ந்து தொழுகைக்கு பிந்தி வரக்கூடிய கூட்டத்தார்களை அல்லாகவும் பிற்படுத்தி விடுவான் என்று கூறினார்கள் முஸ்லிம் non மூன்று எட்டு